தாமதம் பிறகு அவனை அவன் பிடித்தால் அவனை விடவும் மாட்டான் என்று நபிசல்லு செல்லம் அவர்கள் கூறிவிட்டு பின்வரும் வசனத்தை ஓதினார்கள் இவ்வாறே உன் இறைவனின் பிடி இருக்கும் அணிதம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஊர்களை அவன் பிடித்தால் அவனது பிடி நோவினையாகவும் கடுமையானதாகவும் இருக்கும் பதினோராவது அத்தியாயம் நூற்றி இரண்டாவது வசனம் புகாரி நான்கு முஸ்லிம் இரண்டு